ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பிலே ஸ்ராத்த தர்மங்களி கர்மாவனுடைய முக்கியத்துவத்தை ஒரு சரித்திரம் மூலமாக பார்த்துன்னு வரும் இந்த சரித்திரம் கருட புராணத்திலே இருக்கு அப்படி பிதற்கள் ருச்சிங்கிற ரிஷிக்கு ரொம்ப எடுத்து சொல்கிறா கர்மாவனுடைய முக்கியத்துவத்தை அவித்யா சர்வமேவே தற்கனே தன் மிருஷாவச்சா கித்து வித்யா பரிப்பிராப்தௌ ஹேது கர்மன் அசம்சயா நீ சொல்கிறது ரொம்ப சத்தியம் உண்மைதான்ப்பா இது எல்லாம் அனித்தியமான விஷயங்கள் தான் அவித்தியினால் செய்யக்கூடியது தான் அப்படின்னு சொன்னாலும் கூட வித்யா பரிப்பிராப்தௌ ஹேதுஹூ நீ அந்த ஜானத்தை அடையறதுக்கு இவைகள்னால் ரொம்ப காரணமாக இருக்கு விஹிதா கரணானர்த்தோ நசத்பிக் கிரியத்தேதுயா சம்யமோ முக்தயேயோன்ய பிரத்யுத்தாய योन्य प्रत्युत्ताय இது ஒன் தெரிஞ்சுக்கணும் இவைகளெல்லாம் அனித்தியமான விஷயங்கள் இவைகள்னாலே நாம் அடையக்கூடிய விஷ் அனித்தியமான விஷயங்கள் சாஸ்வதமான சுகத்தை கொடுக்கக்கூடியது இல்லை மேலும் இவைகள்லாம் என்ன முறையில் இந்த கர்மாக்களெல்லாம் செய்யணுமோ செய்தால் அந்த முறையில் செய்யணும் இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற அது ரொம்ப தவறு அப்படி நினைக்கக்கூடாது ஏன் நீ சரியாக செய்யக்கூடாது நீ வாழ்க்கையை நடத்துகிற சாப்பிட்ற அப்படின்னா கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்றேன்னு அரை வயிறு சாப்பிட்டு நிறுத்துறியா இல்லையே வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிட்றேன் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகிற இல்லையா அதே போல தான் கர்மாக்கள்லையும் ஏன் அதை முக்கியமாக செய்யக்கூடாது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் நடக்கும் செய்யலாம் நீ செய் இதெல்லாம் அனைத்தியம் வேக நமக்கு அடையக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் அப்படின்னு பேசிண்டு டயத்தை வீண் பண்ணாதே வாழ்க்கையை வீண் பண்ணிக்காது உத்தரேர் ஆத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாத ஏத் ஆத்மீவ ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மீவ ரிப்புராத்மனஹா அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிற உத்தரேர் ஆத்மன் ஆத்மானம் நமக்கு நல்லது நல்லதை நாம் அடையணும் அப்படின்னா ஏதோ அவா செய்வா இவா செய்வா இவானாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்காத உனக்கு நல்லதை நீ செய்தால் தான் உண்டு உன்னுடைய கர்மாவை நீதான் செய்தா வேறு இன்னொருத்தர் செய்து உனக்கு பலனெல்லாம் கொடுக்க முடியாது ஆகையினாலே உனக்கு எதிரி யாருன்னா நீதான் எதிரி உனக்கு நண்பன் யாரு நீதான் நண்பன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறத அப்படியே சொல்கிறா பித்திருக்கள் ஏதோ அவா அவா பண்ணுவா அதனால நமக்கு நல்லதுன்னு நினைக்காதே நாங்களெல்லாம் இந்த இதெல்லாம் தாண்டி வந்தவர்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அனுபவித்தவர்கள் இதையெல்லாம் அனுபவசாலிகரான பித்தற்கள் நாங்கள் சொல்கிறோம் நீ கேட்கணும் என்ன சாஸ்வதம் எது நித்தியம் எது அனித்தியங்கிறதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு இப்போது பித்தர்க்களாக நாங்கள் இருக்கோம் இதுவரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் இதுவரைக்கும் நாங்கள் வந்ததில் நாங்கள் அனுபவித்ததை உனக்கு சொல்கிறோம் நீ அதை கேட்கணும் ஆகையினால நீ இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு நினைக்காதே இதெல்லாம் சாஸ்வதம் இல்லைன்னு நினைக்காது இதெல்லாம் உனக்கு இந்த ஜென்மாவில் இல்லாட்ட போனாலும் அடுத்த ஜென்மாவுக்கு இதெல்லாம் பயன்படும்ப்பா அதனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பித்திருக்கள் சொல்கிற கீதையில் அர்ஜுனன் கேட்குறான் அயதி ஸ்ரத்தையோபேதா யோகாச்சலிதமானசா அப்பிராபிய யோக சம்சித்திம் காம்கத்திம் கிருஷ்ணக்சதி அப்படின்னு கேட்குற அர்ஜுனன் நீ சொல்கிறது உண்மையான விஷயம் ஞானத்தை அடையணும் ஞானத்துக்காக ஒருத்தன் ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒருத்தன் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே வரான் அவன் கர்மாக்களை பண்ணி ஸ்ரேய அடையணும்னு முயற்சி பண்ணுறான் அல்லது உபனிஷதர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுண்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இவைகளெல்லாம் பண்ணிகிட்டு வரான் அவனுக்கு ஜென்மா முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா அப்பா இவ்வளவு தூரம் பண்ணினது வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் வேஸ்ட்டுங்கிறது ஒன்றும் அவன் அடுத்த பிரிவு என்னவா பிறப்பான் ஏன்னா காலத்தை பூரா வீணு பண்ணிட்டான் ஒருத்தன் நிறையா பணம் சேர்க்கணும்னா நிறையா மந்திர ஜபங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணிகிட்டே வரான் அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த மந்திரம் பலனே கொடுக்கல அவனுக்கு அவனுடைய ஜென்ம முடிஞ்சு போயிடுது அப்படின்னா அவன் பண்ணின ஜபங்கள் எல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்கிறான் அதற்கு பகவான் பதில் சொல்கிறார் பார்த்த நைவேக நாமுத்திர விநாச்தசிய வித்தியதே நஹி கல்யாணகிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி ஹே பார்த்தா அந்த எண்ணமே உனக்கு வரப்படாது யார் ஒருத்தன் பெரிய ஸ்ரேயை அடையிறதுக்குன்னு ஒருத்தன் ஒரு காரியத்தை பன்றானோ, அவன் துர்கத்தியை அடையவே மாட்டான் சௌக்கியமாக இருப்பான் அதற்கு தகுந்தார் போல் அவனுக்கு ஜென்மா கிடைக்கும் அவன் எதற்காக முயற்சி பண்ணினானோ அந்த முயற்சிக்கு பலன் இந்த ஜென்மாவில் இல்லை அப்படின்னா அடுத்த ஜென்மாவில் அவனுக்கு கிடைக்கும் அதனால உபனிஷதர்த்தங்கள் எல்லாம் சாமான்யமாக நினைக்காதே அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறது மாதிரி பிதர்கள் சொல்கிறான் தஸ்மாத்வத்ச குருஷ்வத்வம் விதிவதாரசங்கிரகம் அகேனாலே நீ எழுந்துரு பிராம முகூர்த்தம் வந்துடுத்துப்போ நீ எழுந்துரு எழுந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டோ செய்ய வேண்டிய சந்தேகிகளை முடிச்சுட்டோ போய் நல்ல பாரியாக நல்ல மனைவியை தேடு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணு எங்களுக்கு செய்ய வேண்டியதை பண்ணு நிறையா பாக்கி இருக்குது எங்களுக்கு செய்ய வேண்டியது நீ அதை பண்ணுன்னு அவருக்கு இவ்வளவு தூரம் அந்த பேச்சை கேட்டவுடனே அவருக்கு மனசு மாறித்து ஓ நாம் போக வேண்டிய பாதை வேற நாம் வேறு வழியில் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறத ருச்சி நாம் போக வேண்டிய ரோடு வேறு வேறு ரோட்டில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே இவ்வளோ தூரம் வந்தது வீணாக போயிடுமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தோம் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம் இத்தனை காலம் நாம் வீண் பண்ணிட்டோமே ஜென்மாவில் பாதி தாண்டிட்டோமே இவ்வளோ காலம் வீணாக போயிடுத்து திரும்பவும் கிடைக்காது இது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த பித்திருக்கள்கிட்டையே கேட்கிறார் ருச்சி இப்போ இத்தனை நாள் நான் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போது உங்களுக்கு நான் ஸ்ராத்தம் பண்ணுறேன் அப்படின்னாலும் இத்தனை வருஷம் நான் செய்யலையே என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு கேட்குறேன் இப்போது பித்திருக்கள் சொன்னால் தெரியாமல் தானே இப்படி இருந்தே நீ ஸ்ராத்தத்தை பண்ணு முதல்ல அந்த ஸ்ராத்தம் பண்ணு பண்ணி ஹோமம் பண்ணி பிராமண போஜனங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்தில் அந்த பிராமணர்கள் போஜனம் பண்ணுற காலத்தில் பித்திருஸ்தோத்ரம்னு இருக்கு அதை எங்களை நீ ஸ்தோத்திரம் பண்ணு எங்களை நீ தியானம் பண்ணு எங்களை பூஜை பண்ணு உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பித்தர்கள் அனுகிரகம் பண்ணுற அவர் எழுந்துட்டு ஸ்நான சந்தையை முடிச்சுட்டு அப்படி பொண்ணை தேடிண்டு திரிஞ்சு அலைஞ்சு கன்னியாபிலாஷி விப்ரரிஷிஹி பரிபிராம மேதினீம் கன்னியாமலபமானோசோ பித்ருவாக்கியேன தீபிதா பிதர்கள் சொன்னதை மனசில் வச்சுண்டு தேடுறர் கன்னிகை கிடைக்கல கிம்கரோமி கொகச்சாமி கதம்மே மே தாரசங்கிரகா நான் எங்கே போவேன் யாரை போய் கேட்பேன் எனக்கு எப்படி கல்யாணமாகும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு மனசில் ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்போது அவருக்கு பிரம்மாவை நோக்கி பூஜை பண்ணுவோம் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுவோம்னு அவருடைய மனசுக்கு தோணித்து பிரம்மாவை நோக்கி தபஸ் ததோசோ பிரணிபத்தியாக பிரம்மானம் ஜகதோகத்தியும் பிரம்மா தானே சிருஷ்டி பண்ணியிருப்பார் நமக்குன்னு உள்ள பொண்ணை பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுவோம்னு தபஸ் அவருடைய தபஸை பார்த்து பிரம்மா வந்து நேரடியாக ஒரு உபாயத்தை சொல்கிறார் ருச்சிக்கு என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்